तापत्रय சிதானோத்தியேத்தாபய விநாய் ஸ்ரீகிருஷாய பிரிவிராம மனோஸ்வயம்புவியேர்த்தி ரிஷபுஸ்மாரதமர்ஷிவசுதேவருடையி ஒரு சரித்திரத்தை ஒரு இத்திகாசத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார் சுவயம்புவஸ்ய மனோகோ சுவயம்புவ மனுவுக்கு பிரியவிரதோ நாம யஹா சுதா பிரியவிரதன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான் தஸ்ய ஆக்னித்ரஹா அவனுடைய பிள்ள ஆக்னித்ரன்னு பேர் தத்தகா நாபிகி அவருடைய குழந்த அவனுக்கு நாபின்னு பேர் தத் அவருடைய குழந்த பேர் என்னென்னா ரிஷபா ஸ்மிருதா ரிஷபர்னு அவருக்கு பேர் அப்போ இந்த பதினஞ்சாவது ஸ்லோகம் சுவயம்புவ மனுடைய வம்சத்தை சொல்கிறார் இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் சொன்னார் இந்த இத்திகாசத்தை பெரியோர்கள் சொல்கிறார்கள் ரிஷபதேவருடைய புத்தர்களுக்கும் விதேக ராஜாவான நிமி சக்கரவர்த்திக்கும் நடந்த சம்பாதத்தை சொல்கிறேன்னு சொல்லித்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் சுவயம்புவ மனுவுக்கு முதல்ல பிரியவிரதன் பிரியவிரதனுடைய புத்திரன் ஆக்னேதரன் ஆக்னேதரனுடைய புத்திரன் நாபி நாபியினுடைய புத்திரன் ரிஷபர் என்று இங்கே சொல்லியிருக்கிறார் இவர் தான் தேவர் ரிஷபதேவர்னு வரப்போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் ாம ஆ மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹோம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்